வணக்கம் நச்சினையின் செய்தி சேவை அக்டோபர் ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு புரட்டாசி மாதம் இருபதாம் நாள் சனிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் நாளிதழ்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் தமிழகத்தில் நாளை ஏழாம் தேதி கனமழை காரணமாக ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள தமிழக அரசு அறிவித்துள்ளது வடகிழக்கு பருவமழை வரும் எட்டாம் தேதி முதல் தொடங்க சாதகமான சூழல் நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கீழடியில் அகழ்வாய்வை மேற்கொண்ட அமர்நாத் ராமகிருஷ்ணன் அது தொடர்பான அறிக்கை எழுத அனுமதிக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளாா் ஈரானில் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் ஆறு பேரை மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார் ஹைட்ரோ திட்டத்தை திரும்பப் பெறாவிட்டால் இதுவரை காணாத அளவுக்கு தமிழகம் பொற்களமாக மாறும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் எச்சரித்துள்ளார் ஸ்டெர்லைட் ஆலை குறித்து ஆய்வு செய்ய தேசிய பசுமை தீர்ப்பாயத்தால் நியமிக்கப்பட்ட மூவர் குழுவின் கூட்டம் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலசமகாலில் உள்ள தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் நேற்று தொடங்கியது தினமுறு சமையல் சமையல் பொது அறிவுக்குவியல் பாட்டோடுதான் நான் பேசுவேன் அறிவோம் அஞ்சல் தலை சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் கதை சொல்லும் நீதி போன்ற பல சுவையான தகவல்களை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபுள் இணைந்திருங்கள் இந்திய செய்திகள் போலியோ சொட்டு மருந்து உட்கொள்ளக்கூடாது என சமூக வலைதளங்களில் பரவி தகவலில் உண்மை இல்லை என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் விளக்கம் இந்தியா நேபாளம் எல்லைப் பகுதியில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நான்கு புள்ளி ஐந்து ரெக்டர் அளவு கொண்ட மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது என்று இந்திய நிலநடுக்கவியல் மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கிக் கடன்களுக்காக வட்டி விகிதங்களில் மாற்றமில்லை என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது கேரளாவில் மீண்டும் கனமழை அபாயம் பதினோரு அணைகள் திறக்கும் இரண்டு மாவட்டங்களில் இருநூற்று பத்து மில்லி என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது ஸ்டெர்லைட் ஆலை தந்த ரூபாய் நூறு கோடியை அரசு முறையாக செலவிடவில்லை என்று நாகர்கோவிலை சேர்ந்த சிவக்குமார் என்பவர் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இரட்டை பேரிடருக்கு உள்ளான இந்தோனேஷியாவில் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருப்போரை மீட்கும் பணிகள் நிறைவு பெறும் நிலையில் உள்ளன அமெரிக்காவின் எதிர்ப்பையும் மீறி ரஷ்யாவிடமிருந்து நாற்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான எஸ் ஏவுகணைகளை இந்தியா வாங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது பதினெட்டாம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசை காங்கோ நாட்டு மருத்துவர் டெனிஸ் முக்வேஜாவுடன் ஈராக்கை சேர்ந்த நாடியா முராத் பகிர்ந்து கொள்கிறார் சர்வதேச போலீஸ் படையின் இன்டர்போல் படையின் தலைவர் மெஸ் ஹாங்வே கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சீனா சென்ற இவர் காணாமல் போயிருக்கிறார் அவர் மனைவி அளித்த புகாரின் பேரில் பிரான்ஸ் போலீஸ் தனி விசாரணை படையை உருவாக்கியுள்ளது இதில் இவர் கடத்தப்பட்டிருக்கலாம் என தெரியவந்துள்ளது இவே பில் விதிமுறைகளை கடினமாக்கும் வகையில் சரக்குகளை ஏற்றும் இடத்திலும் இறக்கும் இடத்திலும் தொழில் நிறுவனங்களும் போக்குவரத்து நிறுவனங்களும் பின் எண்ணை குறிப்பிட வேண்டும் என்று ஜிஎஸ்டி நெட்வொர்க் கட்டாயமாக்கியுள்ளது இந்திய பங்குச்சந்தை வார இறுதி சரிவுடன் நிறைவடைந்துள்ளது மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் எழுநூற்று தொன்னூற்றி இரண்டு புள்ளிகள் சரிந்து நான்காயிரத்து என்ற அளவில் வர்த்தகமானது ரிலையன்ஸ் நிறுவனத்தின் தலைவரான முகேஷ் அம்பானி இந்திய பணக்காரர்கள் பட்டியலில் மீண்டும் முதலிடம் பிடித்திருக்கிறார் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு எழுபத்தி தாண்டியது இந்திய ரூபாய் மதிப்புள்ளது இந்திய வரலாற்றில் முதல் முறை இவ்வளவு மோசமான நிலையை அடைந்துள்ளது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே நடைபெற்று வரும் ராஜ்கோட் டெஸ்ட் போட்டியில் விராட் கோலி தனது இருபத்தி நான்காவது சதத்தை எடுத்துள்ளார் இவரை தொடர்ந்து சதம் எடுத்த ஜடேஜா டெஸ்ட் வாழ்வில் முதல் சதத்தை எடுத்துள்ளார் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நாற்பத்தி ஒன்பது ரன்களை எடுத்து முதல் இன்னிங்ஸை டிக்ளேர் செய்துள்ளது இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கே நான் தயாராகிவிட்டேன் ஆனால் மேற்கிந்திய தீவுகள் தொடருக்கு தான் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று அறிமுகப் போட்டியிலேயே சதம் இந்திய வீரர் பிரித்விஷா உற்சாகத்துடன் தெரிவித்தார் அஜித் சிவா கூட்டணியில் நான்காவது படமாக உருவாகும் விஸ்வாசம் படத்தின் படப்பிடிப்பு தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது சமீபத்தில் தொடங்கிய இதன் இறுதிக்கட்ட படப்பிடிப்புகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் விஸ்வாசம் படத்தின் தமிழக திரையரங்கு உரிமையை அறம் குலேபகாவளி ஆகிய படங்களை தயாரித்த கோட்டப்பாடி ராஜேஷின் கே ஜே நிறுவனம் கைப்பற்றியுள்ளது புத்தகம் மூலம்தான் உலகத்தை அறிந்து கொள்ள முடியும் என இயக்குநர் ப ரஞ்சித் தெரிவித்துள்ளாா் திரைத்துறையில் உள்ளவர்களுக்கு உதவும் வகையில் கூகை திரைப்பட இயக்கம் என்ற அமைப்பை தொடங்கியுள்ளார் இயக்குனர் ப ரஞ்சித் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வரும் பேட்டா படத்தில் நடிகர் மற்றும் இயக்குநர் சசிகுமார் இணைந்து நடிக்கிறார் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்